मूर्ति ओक्षिणामूर्तिशिकेन्द्र दैपाय सूत्रकृत मुनींद्रमशंकर भाष्यकृत यतीन्द्र मद्देशिका नमा विद्यों नमदे शास्त्र நம்முடைய லட்சியம் என்னங்கிறது பற்றியும் அதை அடையிறதுக்கான உபாயங்களை பற்றியும் மிக அழகாக விரிவாக தெளிவாக நமக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது காலையில் முக்கியமாக தர்மத்தை பற்றி சொன்னேன் பிறகு மோட்சத்தை பற்றிய விஷயத்தை அறிமுகப்படுத்தினேன் மோக்ஷம் அடையிறது தான் நமக்கு பரமபுருஷார்த்தம் பரமபுருஷார்த்தம்னு சொன்னா முக்கியமான குறிக்கோள் இந்த மோக்ஷம் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லுகிறார்கள் ஒரு முக்கியமான அர்த்தம் என்னன்னு கேட்டா அஜானத்தை அடியோட விடுறதுன்னு அர்த்தம் மோக்ஷ் அப்படின்னு சொன்னா விடுவது மோக்ஷு தியாகே விட்டு விடுவது மோகக்ஷயம் மோகம் மோக்ஷம்னு சில பேர் சொல்லுவார்கள் ஆந்திராவில் மோகக்ஷயம் தான் மோக்ஷம் மோகத்தை நீக்கிறது தான் அஜானத்தை விடுறதுதான் மோக்ஷம் சொன்ன அஜானம் அறியாமை தமிழ்ல அறியாமை அறியாமைய அடியோட விட்டுறது அப்படிங்கறது மோக் அர்த்தம் எத்தனையோ அர்த்தம் இருந்தாலும் இந்த அர்த்தத்தை நான் உங்களுக்கு முக்கியமா சொல்றேன் அறியாமையை அடியோடு கடைவதுதான் மோட்சம் என்ற சொல்லுக்கு பொருள் அறியாமைன்னா என்ன அறியாமை அப்படின்னு கேட்டா முக்கியமா சொல்லப்படுற அறியாமை தன்னை பற்றிய அறியாமை ஆத்ம அஜானம் அஜானத்திலே ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறது இதுதான் ஆத்ம அஜானம் என்ன ஆத்மா ஜானம் தன்னை பற்றி அறியாமை அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு முதல்ல பார்க்கணும் நம்மளை கேட்டால் ஒரு அழுக உள்ள உட்கார்ந்துருக்கு நம்ம என்ன கேட்டோம் ஆனால் நம்ம என்னவா நினச்சின்னு இருக்கோம்னா நான் இன்னும் என்ன எவ்வளவெல்லாமும் ஆக வேண்டியிருக்கு எனக்கு வந்து இன்னும் எனக்கு சரியாக படிப்பு இல்லை ஒருத்தர் அழகு இல்லைங்கிறார் ஒருத்தர் படிப்பு இல்லைங்கிறார் ஒருத்தர் பணம் இல்லைங்கிறார் எனக்கு பதவி இல்லைங்கிறார் ஒரு ஒருத்தரும் ஏதாவது ஒரு குறைய சொல்லிகிட்டே இருக்காங்க இப்படி சொல்லி என்ன முடிவை கொண்டு வர்றாங்கன்னு சொன்ன நான் குறைவுடையவன் நான் குறைவுடையவன் நான் குறைவானவனாக இருக்கிறேன் நான் ரொம்ப குறைவுள்ளவனாக இருக்கிறேன் எனக்கு எத்தனையோ விஷயத்துல இன்னும் திருப்தியே வரல நானும் எத்தனையோ வருஷமா படாத பாடு என்னெல்லாமோ பட்டு கொண்டிருக்கேன் இதுவரைக்கும் எனக்கு மனசுல நிறைவே வரல நானும் நிறைவுக்காக பட்ட பாடு கொஞ்சம் இல்லை நெஞ்சம் இல்லை அது என்னவோ கொஞ்சம் நஞ்சம்னா என்னன்னு தெரியல இந்த கொஞ்சம் நெஞ்சம் இல்லப்பா குறையை நீக்கிறதுக்காக பட்டபாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஆனாலும் குறை அதிகமாகிட்டே போகுதே தவிர முந்தி வந்து குறை கம்மியாக இருந்தது இப்போ வந்து நான் நான் வந்திருக்கிற ஊர் ஜனங்கள் பழகிறவங்களாம் பார்த்தா இன்னும் குறை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிகிறது ஊரில் கிராமத்தில் இருக்கிற போது இருந்த குறைய பார்க்கறதுக்கும் நகரத்தில் வந்தவுடனே பார்க்கறதுக்கும் இன்னும் அதிகமாக இருக்குது அமெரிக்காவுக்கு போனால் இன்னும் அதிகமாயிடுத்து அதனால குறை பெருகின்றே போகிறதே தவிர குறை நீங்கவே இல்லை ஆயினால நான் வந்து ரொம்ப குறையோட இருக்கும்னு சொல்றோம் இல்லையா இதுதான் அறியா உண்மையிலேயே நமக்கு ஒரு குறையும் இல்லையாம் நான் சொல்லலை சாஸ்திரம் சொல்றது ரிஷிகள் சொல்லுகிறார்கள் உப்பநிஷத்தெல்லாம் சொல்றது நீங்கள் எல்லோருமே எப்போவுமே குறை குறைன்னு சொல்லிக்கொண்டிருக்கிற போது கூட குறைன்னு சொல்கிறதுக்கு முன்னாலேயும் சரி குறைன்னு சொல்லிகிட்டு போதும் சரி எப்போவுமே நீங்கள் நிறைவாகத்தான் இருக்கிறீர்கள் நீங்கள் குறைன்னு சொல்கிறது தான் பெரிய குறை கோபம் அது கோபம் வந்துடும் அது வேற விஷயம் ஆனா நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல அழகு படிப்பு ஆரோக்கியம் வசதி பதவி இந்த மாதிரி விஷயங்களில் குறை நிறைய சொல்லிகிட்டே இருக்கும் இதை சொல்கிறதையே ஒரு பழக்கமாக வச்சு டெவலப் பண்ணியிருக்கும் விருத்தி பண்ணி வச்சுருக்கும் ஆனால் சாஸ்திரம் இதுக்கு நேர்மாறாக சொல்லுகிறது நீ கொறைன்னு நினைத்து கொண்டிருக்கிறதே பெரிய குறை நீ வந்து எப்பொழுதும் யாண்டும் நிறைவானவன் குறைவிலா நிறைவு கோதிலா அமுது ஈரிலா கொழும் சுடற் குன்று இப்படி எல்லாம் நீ வந்து பகவானாக சித்தமலம் அருகித்து சிவமாக்கின்னு சொன்ன மாதிரி நீ வந்து இன்னும் சொல்லப்போனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விஷயம் வேற சொல்லணும் நீ உண்மையிலே கடவுளாக இருக்கேப்பா நம்ம என்ன சொல்கிறோம் சரி இது ஆஸ்திகங்கிட்ட பேசுகிற விஷயம் ஆஸ்திகன் வந்து கடவுளை வந்து பெரிய ஆளாக சர்வஜனாக சர்வேஸ்வரனாக அவரை குறையே இல்லாதவராகத்தானே சொல்றாங்க கடவுளை கடவுளை போய் குறையாவிட இருக்கிறார் சொன்னா அப்புறம் கடவுளை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் நீ எந்த கடவுளை கும்பிடுறியோ அந்த கடவுளே நீ தான் சாஸ்திரம் தத்து தொம் அசின்னு சொல்லி கொடுக்குற ஆக நம்ம வந்து பரம புருஷார்த்தம் என்னது மோக்ஷம் மோக்ஷம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அஜானத்தை விடுறதுன்னு அர்த்தம் மோக்னா விடுறதுன்னு அர்த்தம் எதை விடுறதுன்னு கேட்டா அக்ஞானத்தை விடுறதுன்னு பேரு அஜ்யானம் எதை பத்தின்னு கேட்டா ஏன்னா அக்ஞானம் எத்தனையோ விஷயத்தை பத்தி இருக்கு ஆனா எத்தனையோ விஷயத்தை பத்தினு அஜ்யானம் எல்லாம் நமக்கு பத்தி கவலை இல்லை நீங்க வந்து இப்பெல்லாம் நான் வந்து கம்ப்யூட்டரே படிக்கல என் பையன்லாம் சொல்றது ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் என்னத்தான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அது அது சரி அது நல்லதில்லை என்ன தெரியாமல் நான் வாழ்கிறதுங்கிறது எவ்வளோ முட்டாள்தனம் ஆனால் என்னை என்னவா நினைத்து கொண்டிருக்கேன்னு சொன்னால் குறைபாடு உடையவனாக குறையே உருவானவனாக நானே குறை குறையே நான் அப்படிங்கிற அளவுக்கு தன்னை குறையாகவே வச்சுக்கோங்க யாராவது கிடச்சா அழுதுண்டே சொல்ல நான் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்தேன்னு தெரியுமா இப்படி ஆகி போயிடுச்சு நம்ம கதி அப்படின்னு சொல்லி கடைசி காலம் வரைக்கும் குறைய சொல்லி அழுது கொண்டு எல்லாருக்கும் குறைய கொடுத்துட்டே இருப்பாங்க குறைய வழங்குறவர்கள் ஆனால் சாஸ்திரம் நேர்மாறா என்ன சொல்லுங்கிறதுன்னு கேட்டால் நீ நிறைவானவன் நீ நிறைவானவன் பூர்ணமானவன் யாராவது சொல்லுவாங்களா சாஸ்திரம் பொய் சொல்லுமா பொது எண்ணத்துக்கு பேர் தான் குரு வாக்கிய சத்திய புத்தியாவதாரணா கத்திதா சத்தி இல்ல சாஸ்திரத்துக்கிட்டையும் எடுத்து சொல்ற குரு கிட்டையும் இவர் பொய் பேசல இவர் உண்மையத்தான் சொல்லுகிறார் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணம் நம் மனசில் திருடமாக இருக்கோ அந்த எண்ணத்துக்கு பேர் தான் ஸ்ரத்தானு பேர் நம்பிக்கைன்னு தமிழில் சொல்லுவோம் மூட நம்பிக்கையில் அறிவுபூர்வமான நம்பிக்கை நான் அது அதுக்குள்ள போக ஆரம்பித்தேன் இன்னும் வேற போயிடும் வேறு பக்கம் போயிடும் ஆகையினால சாஸ்திரம் பொய் சொல்லாது சாஸ்திரத்தில் நமக்கு நம்பிக்கை இருக்குது ஸ்ரத்தை இருக்குது குருவினுடைய வாக்கியத்துல நமக்கு பரிபூர்ண விசுவாசம் இருக்கு அவர் சொல்றார் ஒரு இங்க வந்து எத்தனை பேரும் பார்த்து சொல்ற போது சொல்லணும் இப்படி இப்படி திரும்பி சொன்னாலே என்னன்னா நீங்க யாருமே குறைவானவர்களை கிடையவே கிடையாது நீங்கள் நிறைவானவர்கள் ஆனா இந்த வார்த்தையை கேட்டாலும் நீ சொல்றது வேணா காதுக்கு கேட்கறதுக்கு குளிர்ச்சியாயிருக்கு ஆனா இது வெறும் சொல்லாதான் இருக்கு புரியவே மாட்டேங்குது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அழுகை இன்னும் இப்போ புதுசா இன்னொன்று என்ன தெரிஞ்சதுன்னா முந்தி வந்து கொறைதான் தெரிஞ்சது இப்போ வந்து என்னன்னா நாம நிறைவா இருந்தும் நமக்கு அந்த நிறைவு புரியலேங்கிற ஒரு புது கொறை சேர்ந்துடுத்தே தவிர அதனால இன்னொரு புது கொறை தான் சேர்ந்திருக்கே தவிர அப்போ நிறைவு வரலன்னா என்ன பண்ண முடியும் இந்த குறைவாக இருக்கிறேங்கிற எண்ணம் நமக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஜென்ம ஜென்மாந்தரமாக தொடருகிறது கீதையில பகவான் சொல்றார் அநேக ஜன்ம சம்சித்தா அதுக்கப்புறம்தான் இது புரிகிறது தத்தோயாதி பராமதி ஜென்ம நாம்தே ஜானவான் இப்ப இது இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து நாம நிறைவானவன் சொல்லுகிறது ஆக நம்ம நீக்க வேண்டிய அறியாமை என்னது நீக்க வேண்டியது நான் குறைவானவன்கிறத நீக்கணும் நான் நிறைவானவன்கிறத சாஸ்திர வாக்கியத்தை நான் நன்றாக புரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பண்றது அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் ஷாஸ்திரி கொடுக்கறது அச்சார்கத்திய ஜிஜாசோராத்மியுமவினிஷ உபதேஷியே ஜனிநஸ்த ஏற்கனவே நிறைவா இருக்கிற ஒருத்தர்கிட்ட நிறைவுனா என்னன்னு புரிஞ்சிருக்கிறவர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட அவரோட குரு கிட்ட போய் படிச்சு புரிஞ்சிருக்கிறவர்கிட்ட நீ போய் கேட்டியானா ஸ்ரத்தா பக்தியோட நீ விசாரம் பண்ணினியானா உனக்கு அந்த விஷயம் தெல்ல தெளிவா புரியும் அதனால் வந்து நான் நிறைவானவன்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் நான் குறைவானவன்கிற அறியாமையை விடணும் மோக்ஷத்தை அடையணும் அப்போ நான் என்ன பண்ணணும் நிறைவானவன்கிறத தெரிஞ்சுக்கணும் நிறைவானவன் தெரிஞ்சுக்கணும்னா குரு சாஸ்திரத்துக்கிட்ட நான் போகணும் குரு சாஸ்திரத்துக்கிட்ட போகணும்னா இல்லை ஒன்று ஒன்றா சொல்லிவிடுறேன் எனக்கு நல்ல தகுதி வரும் என்ன தகுதி வேணும்னு சொன்னால் முதல்ல வந்து எனக்கு இந்த உலக விஷய சுகமெல்லாம் அனித்தியம் அப்படிங்கிறது நன்றாக புரியணும் இந்த நிறைவான ஒரு பொருளை பற்றி சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறேங்கிற அறிவும் வேணும் இது பேர் விவேகம்னு பேர் குறையான பொருளிலிருந்து குறைதான் மேலும் மேலும் கிடைக்குமே தவிர நிறை கிடைக்காதுங்கிறதுனால அதை விடுறதுங்கு பேர் அதுக்கெல்லாம் நான் சுருக்கமாக சொல்கிறேன் இதுக்கு பேர் வைராக்கியம்னு பேர் எது நிலையானது எது நிலைத்தது என்கின்ற விவேக்கம் வேண்டும் நான் வந்து உங்களுக்கு புதுசாக நிறைய பேர் எனக்கு கண்ணுக்கு படுறதுனால நான் இதை சொல்கிறேன் ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சவங்க பொறுமையாக கேட்டு நித்தியா நித்திய வஸ்து விவேகான்னு எது நித்தியம் அத்தியம் அப்படிங்கிற விவேகம் இருக்கணும் விவேகம் இருந்தா போராது அதிகமா சொல்லல விவேகம் இருந்தா போராது அனித்தியமான பதார்த்தங்கள்ல நமக்கு வைராகியம் இருக்கணும் நித்தியமான பொருளை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை ஏற்படணும் அதாவது வேத சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு நிலையான பொருள் பரம்பொருள் பிரம்மம் பூர்ணமான வஸ்து ஆத்மா தான் நிறைய சொல்லிருக்குது அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கணும் இது வேண்டாங்கிற எண்ணம் ஆகும் இந்த ஆனந்தம் எனக்கு வேண்டாம் அந்த ஆனந்தத்தைத்தான் நான் தெரிஞ்சுக்கணும் அங்கே அதை அடையிறதில்ல அது தெரிஞ்சிக்கணும் இந்த ஆனந்தம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி இதில் நமக்கு வைராகிய புத்தி இருக்கணும் அதுக்கு பிறகு மனசில் கட்டுப்பாடு இருக்கணும் இந்திரியங்களை கட்டுப்பாடு கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் நிறைய அந்த மாதிரி தகுதிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு சமாதி சட்க சம்பத்தின்னு சொல்லுவார் பொறுமையாக இருக்கணும் மனசு ஒருமுகப்பாட்டோடு இருக்கணும் சமதமோ பரம ஸ்திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு சொல்லி அது ஒரு தகுதி ஆறு சேர்ந்தது ஒன்று சொல்லப்பட்டுருக்கு இப்ப இந்த நான் எல்லாம் சொல்லிட்டேன் நித்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேரு தான் முமுட்சு அஹ விவேக சமதமாதி முமுக்ஷுத்வம் அப்படின்னு இதுக்கு பேர் சாதன சதுஷ்டயம்னு பேர் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இந்த சாதன சதுஷ்டயம்ங்கிற யோக்கியத்தை இருந்தாதான் குரு சொல்லிக் கொடுக்கற நீ பூர்ணமானவன் நீ நிறைவானவன் அப்படிங்கிற சொல்லானது தெள்ள தெளிவா புரிஞ்சு நமக்கு வந்து முற்றிலும் இந்த குறை சொல்ற புத்தி போயிடும் நம்மளை அல்பமா நினைக்கிற புத்தி போயிடும் நம்மளை மாத்திரம் அல்பமா நினைக்கிற புத்தி போறது இல்லை பார்த்தாலும் பூர்ணமாக தான் சொல்ல போனா பூர்ணந்தான் இப்போ வந்து எப்படி ஜலத்தை முழு தண்ணி அலைகளை எத்தனை பார்த்தாலும் ஜலந்தான்னு தெரிகிறதோ அது மாதிரி நான் மாத்திரம் வந்து குறையில்லாதவன் இல்லை குறை குறையிலேருந்து விடுபட்டவன் இல்லை யாருக்குமே உண்மையில குறையே கிடையாது நானும் நிர்தோஷ அகம் நிர்தோஷா எல்லாருமே நிர்தோஷமானவர்கள் தான் யாருக்கும் தோஷமே கிடையவே கிடையாது இந்த தோஷமெல்லாம் ஆபாசம் அவ சொன்ன போலின்னு அ உண்மை கிடையாது வாஸ்தவம் கிடையாது நம்ம யாரெல்லாரும் எல்லாரையும் நிறைய பேரை பாக்கிறோம் பாக்குற போது நிறைய தோஷத்தையும் சேர்த்துதான் பாக்குறோம் குணம் நாடி குற்றம் நாடின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி அது மாதிரி என்ன பார்க்கறோம் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அது பொய் ரெண்டுமே பொய் ஒருத்தனை நீங்க நல்லவன்னு சொல்றதும் சாஸ்திரம் சொல்றது அது பொய் ஒருத்தனை கெட்டவன்னு சொல்றதும் பொயின்னு தான் சொல்றேன் ஆகையினால ஜாக்கிரதையா புரிஞ்சுங்க அப்ப வந்து நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம நினைக்கிறதே தப்பு அதுவே பெரிய தோஷம் இந்த உலகத்துல குணமும் இருக்கு தோஷமும் இருக்குன்னு சொன்னாலே என்ன துவைத்தம் துவைத்த தரிசனமேவ தோஷா ஆகையினால அந்த இதெல்லாம் தோஷம் சொல்லிட்டு ஒருத்தன் குரு கிட்ட போனான்னு சொன்ன உபதேசம் அப்படியே பசுமரத்து ஆணி போல பிரம்மண ஆணி ஸ்ருதமே கோபாய அதனால அந்த சொன்ன வாக்கியம் இருக்கேன் அப்படியே பசுமரத்தை ஆணி போல பதிஞ்சு போயிடும் இந்த பிரம்மோபதேசம்னு ஒரு கர்மா பண்றோம் உபநயனம்னு அந்த பூணூல் போடுறதுன்னு பிராமணர்கள்ல பண்ற பழக்கம் இருக்கு அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணின உடனே அந்த சிஷ்யன் அந்த பையன் என்ன பண்ணணும்னா காதை பொத்தி கொண்டு நீங்க சொன்னது உள்ள போயிடுத்துன்னு சொல்லணும் அது ஒரு அது ஒரு சடங்கு காதை பொத்தி பிரிஸ்தது சம்ஸ்கிருதம் ஆணி அடிக்கிறோமே ஆனால பிரம்மண ஆணிஸ்தஹா அப்படின்னா என்னுடைய மனம் வேதத்தில் பொருந்தி விட்டது என்னுடைய மனம் பரம்பொருளில் இணைந்து விட்டது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் நீங்க சொன்ன உபதேசத்துல என் மனசு பதிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் அது பதிஞ்சதோ இல்லையா சொல்லிடுவோம் இப்ப குரு கிட்ட போனாதான் இந்த தகுதியோட போனாதான் புரியும் சரி அந்த தகுதி எப்படி உண்டாக்கிக்கிறது கேட்டா அந்த தகுதியை உண்டாக்கிக்கிறதுக்கு உலக சுகம் வேண்டாத தர்மத்தை அனுஷ்டிக்கணும் தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும் சாஸ்திரத்துல எதெல்லாம் தர்மம் அனுஷ்டிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தர்மத்தை எல்லாம் அனுஷ்டானம் பண்ற போது எனக்கு லௌகிக பலன் வேண்டாம் அப்படின்னு பகவான் கிட்ட சொல்லி பண்ணினா அப்படி சொல்றது சாஸ்திரம் சாதன சதுஷ்டயம் ஏற்படும் ம தர்மானுஷ்டானேன சாதன சதுஷ்டய சம்பத்தி சித்திய நிஷ்காம தர்மானுஷ்டானே இதுக்கு பேர் தான் இன்னொரு பேரு கர்மயோகம்னு பேர் பழக்கத்தில் அது கர்மயோகம்னு சொல்லப்படுறது தர்மத்தை விடக்கூடாது எல்லாம் ஒழுங்காக பண்ணணும் என்ன சொல்லியிருக்கோம் சாஸ்திரத்தில் அதுபடி குடும்பத்தில் இருக்கிறா யார் யார் பிரம்மச்சாரியா இருந்தா பிரம்மச்சாரியம் பிரம்மச்சரியா தர்மம் கிரகஸ்தனா இருந்தா அவங்க தர்மம் எல்லாம் பண்ணணும் ஆனா கடவுள்கிட்ட எனக்கு இந்த உலக சுகத்தை குடுங்கிறத கேட்கக்கூடாது அப்படி பண்ணினா அதுக்கு பேர் நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் நிஷ்காம தர்மானுஷ்டானத்தை பண்றதுக்கு என்ன யோகியத்தைன்னு கேட்டால் சகாம தர்ம அனுஷ்டானம் சகாம தர்ம அனுஷான் முதல்ல தர்மானு தர்மத்தை கடைபிடிக்கணும் தர்மத்தை கடைபிடிக்கிற போது நீங்கள் என்ன கேட்கலாம் அதாவது எனக்கு வந்து தனம் கொடு தானியம் கொடு பசு கொடு பகு புத்திர கொடு சத கொடு தீர்க்கம் கொடு அப்படின்னு கேட்டுக்கொண்டு தர்மத்தை அனுஷ்டிக்கணும் நீங்கள் உலகியல் பலன்களை கேட்டுக்கொண்டு அடை கடைக்க கடைப்பிடிக்கப்படும் தர்ம அனுஷ்டானத்துக்கு சகாம தர்மா அனுஷானம் என்று பெயர் சகாம தர்ம அனுஷானம் பண்ணினாத்தான் உங்களுக்கு புண்ணியத்தினால காலப்போக்கில் ஆசை குறைஞ்சு நிஷ்காம தர்மா அனுஷ்டானத்துக்கு வர முடியும் நிஷ்காம தர்மானுஷ்டானத்தை அனுஷ்டிச்சாதான் நமக்கு வந்து சாதன சதுஷ்டைய சம்பத்தி கிடைக்கும் சகாம தர்மா அனுஷ்டானம்னா என்னன்னு தமிழில் சுவாமி ரொம்ப சம்ஸ்கிருதமா இருக்கேன்னு கேட்டால் சொல்றேன் உலக பொருள்களை எல்லாம் அனுபவிக்கணுங்கிற ஆசையோட ஒழுக்கமாக செய்ய வேண்டியதை ஒழுங்க செய்யறது ஆசையோட ஏன்னா வேதத்தில் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு நீ இந்த உலக இன்பத்தை எல்லாம் அனுபவிக்கலாம் ஆனால் தர்மத்தை கடைபிடிச்சு அனுபவிக்கணும் இது முதல் இது அப்படி தர்மத்தை கடைபிடிச்சு அனுபவிக்கிறதுனால என்ன ஆகும்னா புத்தி நல்ல ஆகையனால் என்ன தோணும்னு கேட்டால் இந்த தர்மம் என்ன பண்ணுன்னு கேட்டால் அந்த இன்பத்தில் இருக்கிற குறைய புரிய வைக்கும் இல்லாட்டி புரிய வைக்காது தர்மத்தை கடைப்பிடிச்சு கொண்டே ஒருத்தன் உலக சுகத்தை அனுபவிக்கிற போது அந்த தர்மம் என்ன பண்ணுன்னு கேட்டால் உலக சுகத்தில் இருக்கிற குறையை புரிய வைக்கும் தர்மத்தை கடைப்பிடிக்கலைன்னா அது புரியாது புரிய என்ன பண்ணுவோம்னா தர்மத்தை விட்டுற மாட்டோம் விட்டுட்டு தர்மத்தை பண்ணுவோம் நிஷ்காம தர்ம அனுஷ்டான உலக இன்பத்தை அனுபவிக்கணும்ங்கிற ஆசையோட முதல்ல தர்மத்தை கடைப்பிடிச்சா அப்புறம் உலக இன்பம் எல்லாம் வேண்டாம்ங்கிற எண்ணத்தோட தர்மத்தை கடைப்பிடிப்போம் அதுக்கு பேரு நிஷ்காம தர்ம அனுஷ்டான் ஆனால் நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா விவேகம் வைராகியம் இதெல்லாம் உறுதியாகும் ஒருமுகப்படும் ஒழுங்காகும் அதுக்கப்புறம் குரு கிட்ட போவோம் குரு வந்து தத்துவமசின்னு சொல்லுவார் அகம் பூர்ணோஸ்மி சுத்தோஸ்மின்னு சொல்லி ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்டம் ஐயனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கு ஓர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி வித்யாரண்ய சுவாமி சொல்ற மாதிரி அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் அஹோ குரு அஹோ குரு அஹோ ஜானம் அஹோ அஹோ ஜானம் அப்படின்னு சொல்லி பரமானந்தமா கிடைச்சு இதுதான் வழி அப்போ சகாம தர்மானுஷ்டானம் பண்ணணும்னா என்ன தெரியுமா அதுக்கப்புறம் கேள்வி கேட்பாங்க தர்மானுஷ்டம் பண்ணணும்னா தர்மசாஸ்திர ஸ்ரத்தா பக்தியோட நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும் என்னெல்லாம் சொல்லி இருக்கு அப்போ மனித பிறவி கடவுள அறிவை கொடுத்திருக்கார் தர்மசாஸ்திரத்தை கொடுத்திருக்கார் தர்மசாஸ்திரத்தை கடைபிடிச்சு உலக சுகத்தை அனுபவிக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் புரிகிறது நிஷ்காம தர்மா அனுஷ்டானம் பண்ணுறோம் யோக்கியத்தை ஏற்படுகிறது குருகிட்ட போகிறோம் ஞானத்தை சொல்லி கொடுக்குறார் நான் குறை குறைன்னு சொல்லிட்டு இருந்தேனே அது போய்த்து அஜானத்தை நான் நீக்கிவிட்டேன் இதுதான்மா படி படிப்படியாக இப்படி தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு நான் வந்து புதுசாக இருக்கிறவங்களுக்காக இதை சுருக்கமாக சொல்லியிருக்க ஆக வேதங்களுடைய பரம தா பரம உபதேசம் என்னென்னு நம்ம மோட்சத்தை அடையிறது நமக்கு லட்சியம் அர்த்தமோ காமமோ நமக்கு லட்சியம் கிடையாது தர்மமும் கூட நமக்கு லட்சியம் கிடையாது முதல்ல தர்மத்தை சொல்கிறோம் பிறகு தர்மத்திலிருந்தும் விடுவிக்கப்படுகிறோம் இது நம்ம மதத்தில் மாத்திரம்தான் வைத்திக மதத்தில் மாத்திரம் தான் இந்த பாரத தேசத்தில் மாத்திரம்தான் இருக்கு மற்ற எல்லா மதமும் இந்த தர்மத்தோடையே நுண்ணுடுது தர்மத்தை கடந்து தர்ம அதர்மத்தை கடந்து அத்வைத்தமான பரம்பொருளை பற்றி சொல்லி கொடுக்கறது ஆக இந்த ஞானத்தை ஞானத்தை பற்றின விஷயம் இருக்கே அதுதான் நம்ம இப்போ பேசின்னு இருக்கோம் இப்போ இந்த மோக்ஷத்துக்கான ஞானத்தை பற்றி இப்போ நம்ம படிக்க போகிறோம் உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறதுனா இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஆகினால் இது ஆத்ம பிரத்யம்னா பரப்பிரத்தியக்ஷம் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரியுமா புரியாதான்னு உங்களுக்கு தான் புரியும் நான் வந்து சொல்றத சொல்ல போகிறேன் என்ன சொல்லணுமோ அதை சொல்ல போகிறேன் இப்போ நம்ம என்ன படியில் இருக்கோம் பாருங்கள் மனித பிறவியை உணர்ந்து சாஸ்திரத்தில் நம்பிக்கை வச்சு தாய்மான் ஒரு பாட்டு சொல்லி வச்சுருக்கார் ஐவகை எனும் பூதமாதியை வகுத்து அதனுள் அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்து நல்லறிவையும் வகுத்து டிவியையும் வகுத்து நல்ல அதில் நம்மை கட்டவும் வைத்து இதெல்லாம் இல்லை பாட்டில் நானே சேர்த்து ஐவகை எனும் பூதமாதியை வகுத்து அதனுள் அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்து நல்லறிவையும் வகுத்து மறை நூலையும் வகுத்து சைவம் முதல் அளவில் சமயமும் வகுத்து சமயம் கடந்த மோன சமரச நிலையும் உன்னை யான் அணுகவும் தன்னருள் வகுக்க இலையோ பொய்வடர் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே பொய்யிலா மெய்யர் அறிவில் போத பரிபூரண அகண்டிதாகார போக்குவரவு அற்ற பெரிய பொருளே தெய்வமறை முடிவு ஆன பிரணவஸ்வரூபியே சித்தாந்த முக்தி முதலே சிரகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே அப்படின்னு ஒரு பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறார் பகவான் வந்து பஞ்சபூதத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கார் அதில் வந்து அசைகின்ற அசையாத ஜீவராசிகளை எல்லாம் படைத்திருக்கிறார் அசையும் பொருள்கள் அசையாத பொருள்கள் அதில் இருக்கிற சேத்தனம் அச்சேத்தனம் எல்லாம் படைச்சிருக்கிறார் நல்ல புத்தியையும் கொடுத்துருக்கார் நல்ல புத்தின்னு சொல்கிறார் அவர் அதனால் நல்ல அறிவையும் அறிவு நமக்கு கொடுத்திருக்கார் நல்ல அறிவையும் வகுத்து கடைபிடிக்கிறதுக்கான மார்க்கம் வைஷ்ணவம் கொடுத்து ஏதோ ஒரு பகவான உபாசனை பண்ணு பூஜை பண்ணுன்னு சொல்லி அதுக்கான வழியை கற்றுக் கொடு கொடுத்திருக்கிறார் அதுக்கு மேல சமயம் கடந்த மோன சமரச நிலையும் வகுத்திருக்கிறார் பகவான் இந்த சைவம் சைவம் அல்ல வைஷ்ணவம் வைஷ்ணவம் அல்ல அதனால இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அது மோன சமரசமயம் கடந்த மோன சமரச நிலையும் வகுத்திருக்கிறார் அவர் அப்பேற்பட்ட பகவான் நம்ம மனச அதில் சேர்க்கறத்துக்கு அருள் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற அர்த்தம் படும்படி சொல்ற இல்லை இதெல்லாம் இருக்கு நமக்கு இப்ப நாம படிக்க போற இந்த நாட்டக தீப பிரகரணம் இது வந்து இதை படித்தா என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டா என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு கிடைக்கணும் ஏ கேட்டா நான் இங்கிருந்து போகும்போது நான் வரும்போது நிறைய குறைகளை எல்லாம் சுமந்துகிண்டே வந்தேன் என்ன ஒரு பக்கம் பாவ மூட்டைகள் ஒரு பக்கம் இருக்கு குறைகளை வேற என் எல்லாம் தப்பான அபிப்பிராயத்தை வந்தேன் கங்கையில் முங்கினே பாபம் போயிடுத்து இந்த நாட்டக தீபங்கிற ஞான கங்கையில முங்கினேன் என் குறையெல்லாம் போயிடுச்சு நான் நிறைவா ஊருக்கு திரும்பறேன் அப்படின்னு சந்தோஷமா போவோம் அப்ப இங்கிருந்து வரும்போது என்ன கொண்டு வந்தோம் குறையெல்லாம் கொண்டு வந்தோம் போகும்போது நிறைவா போகணும் போகணும் ஒரு இதுக்காக சொல்றேன் நீங்கள் குறைய கொண்டு வந்து இப்போதான் சொன்னீங்க குறையே இல்லைங்கிறீங்க அப்புறம் குறைய கொண்டு வந்தோங்கிறீங்களே கேட்டா அப்படிலாம் ரொம்ப கேட்டுவிடா இங்கே அதெல்லாம் ஏன்னா ரொம்ப யோசிச்சிங்க அப்படிலாம் சிந்திக்கத்தோம் சில சமயம் அதில் ஒரு உபச்சாரத்துக்காக சொல்கிறேன் நம்ம அப்படிலாம் நினைக்கிறோங்கிறதுக்காக சொல்கிறோம் அதனால் இப்போ நம்ம படிக்க போகிற இந்த நாட்டக தீபம்ங்கிற இந்த பகுதி வந்து நாமெல்லாம் நிறைவானவர்கள் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடியது அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி வித்யாரண்ய சுவாமிகள் இதை சொல்லியிருக்கார் இந்த நூலை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் உங்களுக்கு நான் நிறைவானவன் நமக்கு உபதேசம் பண்ணுற நூலுக்கு பொதுவாக சாஸ்திரத்தில் பேர் வேதாந்தம்னு பேர் இல்லை வேதாந்தம் பேசாதையா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வழக்கம் சொல்லின்னு வேதாந்தம் பேசாதே வேதாந்தம் பேசணும் வேதாந்தத்தை நினைக்கணும் அது எங்கே பேசணுமோ அங்கே பேசணும் அதுதான் முக்கியம் இப்போ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து போகிற இடத்துல வந்து விவகாரத்துலெல்லாம் வந்து நான் வந்து குறைவானவன் நிறைவான பற்றிலாம் அங்கெல்லாம் பேச முடியாது ஏதோ கேட்டால் வந்து நீங்கள் யாருன்னா நான் பரம்பொருள் அப்படின்னு இங்கே சொல்லப்படாது நான் தூய்மையான எங்கும் நீக்கம் வர நிறைந்த பரம்பொருள் அது எங்கேயா நகரும்னு கேட்போம் அங்கெல்லாம் சொல்ல இது நீங்கள் மனசுக்குள்ள புரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் அவ்வளவுதான் உங்க மன நமக்குள்ளதான் துன்பம் இருக்கு துன்பம் நீங்கிறதுக்கு நாம இந்த அறிவை நாம பெறோம் அவ்வளவுதான் விஷயம் இப்போ இந்த வேதாந்தம்னு ஒன்று இருக்கு வேதாந்தம் வேதாந்தம்னு சொல்கிறோம் இந்த வேதாந்தம்ங்கிறத வந்து பெரியவங்க என்ன சொல்கிறாருன்னா வேதத்தின் மு முக்கியமான கருத்து வேதத்தின் மைய கருத்து வேதத்தினுடைய தாற்பயம் வேதாந்தம்ங்கிற சொல்லுக்கு பொருள் அந்தம்னு சொன்னால் தாற்பயம்னு அர்த்தம் அந்த சப்தத்துக்கு விசாரம் பண்ணுகிறார்கள் அந்தங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் துவம்சார்த்தமா சரமார்த்தமா அந்த சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் துவம்சகா முடிவுன்னு முடிஞ்சது அவனுக்கு அந்தம் வந்துடுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்புறம் வந்து கடைசின்னு சொல்கிறோம் அந்த அந்தே வர்த்தத்தைங்கிறோம் கடைசியில் இருக்குங்கிறோம் இல்லை சரமம்னு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க ஆனால் அது ரெண்டு அர்த்தமும் கிடையாது பெரியவர் விசாரம் பண்ணி சொல்கிறார் ஆக கடைசிங்கிற பொருளும் கிடையாது அழி முடிவுங்கிற பொருளும் கிடையாது அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்தான்னா தாத்பரியம் அந்த சப்தத்துக்கு தாற்பம் வேதத்தின் உட்கிடக்கை தூய தமிழில் சொல்லணும்னா வேதத்தின் உட்கிடக்கை உட்கிடக்கை என்னன்னு கேட்டால் நீ நிறைவானவன் பூர்ணமானவன் என்று சொல்லுவதுதான் வேதத்துக்கு உட்கிடக்கை நம்முடைய தனித்தன்மையை அடியோடு அழித்து நம்மை நிறைவானவர்கள் என்று நம்மை நமக்கு உணர்த்துவது வேதத்தின் உட்கிடக்கை இல்லை வேதாந்தம்ங்கிற சொல்லுக்கு பொருள் வேதத்தினுடைய பரம தாற்பயமான அர்த்தம்னு அர்த்தம் இதெல்லாம் நிறைய விசாரம் இருக்கு நான் அதெல்லாம் போகலை அந்த சப்தத்துக்கு மூணு அர்த்தம்ப்பா ஒரு அர்த்தம் வந்து துவம்சம்னு சொல்றாங்க இன்னொரு அர்த்தம் வந்து சரமகான்னு சொல்றாங்க இன்னொரு அர்த்தம் தாத்பரியம்னு சொல்லுகிறார்கள் ஆஹ் தாத்பரியம்னு அர்த்தம் வேதாந்தத்தினுடைய தாத்பரியத்துக்கு தாற்பயம் வந்து நீ பூரணமானவன்னு நமக்கு புரிய வைக்கிறது தான் ஆனா இந்த வேதாந்தம்ங்கிறது பிரசித்தமா என்ன இருக்குன்னு கேட்டால் பிரம்மசூத்திரம் உபனிஷத்து பகவத்கீதை இதுதான் வேதாந்தம்ங்கிற சொல்லால பிரசித்தமாக குறிப்பிடப்படுகிறது சுருக்கமாக சொன்னா உபநிஷத்தை தான் வேதாந்தம்னு சொல்றோம் அந்த உபனிஷத்தினுடைய கருத்துக்களை விளக்குறதா பகவத்கீதையும் பிரம்மசூத்திரமும் ஆகையினால இதை பொதுவாக வேதாந்த சாஸ்திரம்னு சொல்கிறோம் ஆனால் இதில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு சக்தி குறைவுங்கிறதுனால நிறைய சார்பு நூல்கள் ஏகப்பட்டது எழுதப்பட்டது இதுக்கு பேர் சார்பு நூல்கள் வேதாந்த கருத்தை விளக்கக்கூடிய சார்பு நூல்கள் ஏராளமாக எழுதப்பட்டது நம்முடைய பெரியவர்களால் ஆச்சாரியர்களால் இந்த சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பிரகரண கிரந்தங்கள் பிரகரண கிரந்தங்கள்னா சார்பு நூல் அப்படின்னு சாஸ்திரைக்க தேச சம்ப சம்பத்தம் சாஸ்திர காரியாந்தரே ஸ்மிருதம் ஆகு பிரகரணம் நாம பிரகரணா மனீஷினா என்று பிரகரணம்ங்கிற சொல்லுக்கு விளக்கம் சொல்லுகிறார் ஆஹ் சாஸ்திரத்துல ஏதோ ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு அதை விஸ்தாரமாக விளக்கி அந்த சாஸ்திரத்தினுடைய விஷயத்தை சொல்லி கொடுக்குறது அதுக்கு பேர் பிரகரணம்னு பேர் தமிழில் இதுக்கு சார்பு நூல்னு பேர் அப்படி ஆதிசங்கரர் விவேக சூடாமணி ஆத்மபோதம் உபதேச சாஹஸ்திரி இது மாதிரி நிறைய எழுதியிருக்கிறார்கள் பிரகரண நூல்கள் இருக்குது இப்போ நாம் படிக்க போகிற இந்த பஞ்சதிங்கிற இந்த நூல் வந்து ரொம்ப பிரசித்தமானது அதிப்பிரசித்தமானது இதை எழுதினவர் வந்து ஸ்ருங்ககிரியிலிருந்த ஒரு சுவாமிகள் பத்தாவது பீட்டாதிபதி இவர் பேர் வித்யாரண்ய சுவாமி இவர் கல்வி காடு வித்யா அரண்யம் இவர் எழுதாத சாஸ்திர புஸ்தகமே கிடையாது வைத்திய சாஸ்திரமாக எழுதியிருக்கார் ராஜநீதியாக எழுதியிருக்கார் இவர் எழுதாத விஷயம் சர்வதர்சன சங்கிரகான்னு சொல்லி எத்தனை விதமான மதங்கள் இந்த தேசத்தில் இருந்திருக்கோ அத்தனை மதங்களை பற்றியும் எழுதியிருக்கார் இவர் எழுதாத புஸ்தம் வேதங்களுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறார் விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு பெரும் துணை இவர் வந்து உண்மையிலேயே பெரிய மகாத்மா சந்தேகமே கிடையாது பெரிய மகாத்மானா என்ன மகாத்மானாலே பெரியவர்னு அர்த்தம் ஆனால் ஒரு விளங்கிய ஒரு மகானவர் இந்த வித்யாரண்ய சுவாமி இந்த வேதாந்த சாஸ்திரத்தில் பஞ்சதஷிங்கிற ஒரு புஸ்தகத்தையும் எழுதியிருக்கிறார் இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் அதில் இது ஒன்று பிரசித்தமானது பஞ்சதஷின்னா பதினஞ்சு அத்தியாயங்கள் நிறைந்த ஒரு கிரந்தம் இதில் வந்து மொத்தம் பதினஞ்சு அத்தியாயம் இருக்கு இந்த ஒரு ஒரு பதினஞ்சு அத்தியாயத்தையும் மூணாக பிரித்து விவேக பஞ்சகம் தீப பஞ்சகம் ஆனந்த பஞ்சகம்னு மூணாக பிரித்துட்டாங்க விவேக பஞ்சகம் தீப பஞ்சகம் ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு மூணா பிரிச்சிருக்காங்க இந்த முதல்ல சொல்ற விவேக பஞ்சகங்கிறது தத்துவ விவேகா பஞ்சபூத விவேகா பஞ்ச கோஷ விவேக துவைத்த விவேகா மகாவாக்கிய விவேகா அப்படின்னு சொல்லி நாலு அஞ்சு அஞ்சு பிரிவு இருக்கு தத்துவ விவேகம் பஞ்சபூத விவேகம் பஞ்ச கோஷ விவேகம் துவைத விவேகம் நான் உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன் இது ஒன்றும் தாற்பயம் கிடையாது மகாவாக்கிய விவேகம் இதெல்லாம் விவேக பஞ்சகம் அப்படின்னு பேர் இதுக்கா அஞ்சு அத்தியாயம் எழுதியிருக்காரு அஞ்சு சாப்டர் எழுதியிருக்கார் அப்புறம் தீப பஞ்சகம்னு பேர் சித்திரதீப பிரகரணம் திருப்தி தீப பிரகரணம் கூட்டஸ்தீப பிரகரணம் தியான தீப பிரகரணம் நாடக தீப பிரகரணம் தீபம் தீபம்னு போட்டு தீப பஞ்சகம் இந்த தீப பஞ்சகம்ங்கிறது ஒரு இது சித்திர திருப்தி கூட்டஸ்தியான நாடக அப்படி போட்டு சித்திர திருப்தி கூட்டஸ்தியான நாடக அப்புறம் ஆனந்த பஞ்சகம்ங்கிறதுல யோக ஆ யோகானந்த ஆத்மானந்த அத்வைதானந்த வித்யானந்த விஷயானந்தா ஆனந்த பஞ்சகம் யோக ஆத்மா அத்வைத்த வித்யா விஷய அப்படின்னு போட்டுக்கிட்டா சௌரிமார்கள் அதில் நாம் படிக்க போகிறது ஒம்பது அத்தியாயத்தை தள்ளிட்டு இந்த பத்தாவது அத்தியாயத்தை படிக்கும் பத்தாவது பகுதியை படிக்க போகிறோம் ஆனால் ஒன்று ஒன்றுலேயும் சாப்டரும் அது வந்து தன்னளவில் அது பூர்ணமாகவே இருக்குது நிறைவாகவே இருக்குது அதை படித்தாலே நமக்கு பிரயோஜனம் கிடைக்கும் இல்லை ஒரு இருபத்தி ஸ்லோகம் இருக்கிறதுனால நமக்கு ஏழு நாள் இருக்குங்கிறதுனால இதை எடுக்கலாம்னு ஒரு சங்கல்பம் பண்ணி இதை நான் தொடங்குறேன் ஆக இந்த நாடக தீபங்கிறது என்னன்னு கேட்டால் நாடகத்தில் இருக்கிற தீபம் போல ஆத்மா இருக்குதுன்னு சொல்ல போடுறார் அவ்வளோதான் இன்னும் நாடக தீபம் நாங்களே ஒரு நாடகத்தையும் காணும்னு நினைக்கக்கூடாது யாராவது வந்து நடிக்க போகிறாங்களா நாடக தீபம்னா நாடகம் ட்ராமா நடக்கிற போது அந்த டிராமாவுக்கு வெளிச்சம் வேணுமே அந்த வெளிச்சத்தை ஆத்மாவோடு ஒப்பிட்டு பேச போகிறார் அது எப்படிங்கிறத நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகையினால இந்த இந்த பஞ்சதியில் இந்த பகுதிக்கு பெரு நாடக தீப பிரகரணம் ஆக இந்தளவில் நான் உங்களுக்கு முகவுரைகள் எல்லாம் சொல்லியிருக்கேன் காலையில் தர்மம் ரொம்ப அவசியம்னு சொன்னேன் இப்போ முகவரியாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் எதுக்காக சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது மோக்ஷம்ங்கிறத பற்றி சொல்லுகிறது மோக் திரும்ப உங்களுக்காக இல்லை எனக்கும் கொஞ்சம் அடிப்படையாக சொல்கிறோங்கிற திருப்திக்காக நான் சொல்கிறேன் மோக்ஷம்னா விட்டுடுறதுன்னு அர்த்தம் எதை விடுறதுன்னா அஜானத்தை விடுறதுன்னு அர்த்தம் என்ன அஜானம்னா தன்னப்பத்தின அஜானம்னு அர்த்தம் தன்னப்பத்தின அஞ்சானம் என்னன்னா குறைன்னு சொன்னேன் அபூர்ணத்துவம் சம்ஸ்கிருத்தில் சொல்லுவோம் குறைன்னு சொன்னேன் அந்த குறைய நீக்கிறதுக்கான அறிவை சாஸ்திரம் கொடுக்கறது நீ நிறைவானவன்னு சொல்லி கொடுக்கறது அதுக்கு நம்ம குருக்கிட்டேயும் சாஸ்திரத்துக்கிட்டேயும் போகணும் போகணும்னா நமக்கு நல்ல தகுதி வேணும் தகுதி வேணும்னா நிஷ்காம தர்ம சாதன சம்பத்தி சொன்னேன் அதுக்கு நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் பண்ணணும் சொன்னேன் தர்ம அனுஷ்டானத்துக்கு சகாம தர்ம அனுஷ்டானம் பண்ணணும்னு சகாம தர்ம அனுஷ்டானம் பண்ணணும்னா மனுஷ ஜென்மாவோட பெரு மகிமையை தெரிஞ்சு சாஸ்திரத்துல சத்தையை வச்சு ஆரம்பிக்கணும் இப்படிலாம் படிப்படியாக சொல்லியிருக்கேன் இப்ப படிக்க போறது என்னதுன்னு கேட்டா நம்ம குறைய நீக்கிக்கிறதுக்கான அறிவை படிக்க போறோம் நாம் நிறைவானவர்கள்ங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்காக படிக்க போறோம் என்ன படிக்க போறோம்னா நம்ம நிறைவானவர்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போறோம் நம்ம கிட்ட இருக்கிற குறைய நீக்கிக்க போகிறோம் மற்றவங்கள குறையோட பார்க்குறதையும் நீக்கிக்க போகிறோம் நான் தோஷமுடையவங்கிற எண்ணத்தையும் நீக்கிக்க போகிறேன் அதை நீக்கிக்கிறதுனால எனக்கு என்ன சௌகரியம்னு கேட்டால் யாரையுமே தோஷமானவர்களாக பார்க்கவே மாட்டேன் யாரையும் குணவானாகவும் பார்க்க மாட்டேன் யாரையும் தோஷவானாகவும் பார்க்க மாட்டேன் எல்லாரையும் என்னவா பார்ப்பேன்னா பார்க்கறதுன்னா கண்ணால் இல்லை புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் என்னால் பா ஓ அப்படின்னு என்ன பூர்ணமாக தெரியுமா எல்லா அப்படியும் முனுக்கு முனுங்கு மின்னுமா என்ன அதெல்லாம் ஒன்றும் என்ன இருந்தால் கண்டாக்ட்டுட்டு போகும் என்ன இதில் வந்து எல்லோரும் யாரை பார்த்தாலும் எல்லோருமே வாஸ்தவமாக பிரம்மஸ்வரூபம் அகம் பிரம்மாஸ்மி சர்வம் ஹலு இதம் பிரம்மா சர்வபூதஸ்தாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷத்தை யோக ிவீரூத்தமேவியூதாத்மா தோனு அப்படி நிறைய மந்திரம் இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கொட்டேஷன் வண்டி வண்டியா இருக்கு ஆகையினால என்னன்னா சர்வத்திர பிரம்ம தர்சனம் அகம் பிரம்மாஸ்மிசி சர்வம் பிரம்மமயம் இது சும்மா ஏதோ வார்த்தை இல்லை புஸ்தகத்துல இருக்கு அதுதான் என்ன பண்றது புரியவே மாட்டேங்கிறது எத்தனை தடவை பிரம்மன் பிரம்மன் சொன்னாலும் பிரம்ம போக மாட்டேங்கிறது ஆனால் இதை படித்தா என்ன ஆகும்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வரணும் நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் குருவை பிரார்த்தனை பண்ணி எனக்கு என்னெல்லாம் சொல்லுறதுக்கு சக்தி இருக்கோ சொல்லிக் கொடுக்குறேன் நீங்களும் புரிஞ்சுக்கிற சக்தியெல்லாம் திரட்டி ஒன்று திரட்டி அதனால் நீங்களும் புரிஞ்சுங்கோ இங்கேருந்து போகிறபோது சுவாமிஜி நீங்கள் சொன்னதுனால இப்போ எனக்கு கொஞ்சம் புரியறது எனக்கு குறை இருக்குங்கிற விஷயம் இருக்குது யாருக்கும் குறை இல்லைங்கிறதாவது நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்காக சொல்ல ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளை முதல்ல தோஷம் இல்லைன்னு புரிஞ்சுட்டாத்தான் நாகம் குணவான் நாகம் தோஷவான் நானும் குணவான் இல்லை தோஷவான் கிடையாது அதில் யாருமே குணவானோ தோஷவானோ கிடையாது இதெல்லாம் வந்து தேவையில்லாத அனாவசியமே இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அத்வைத்த தரிசனம் இது பேர் தான் அத்வைத தரிசனம் ரெண்டாவதாக ஒன்று நீங்கள் குண தோஷங்களை எல்லாம் பார்த்துருந்தீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னு விவகாரத்தில் நீங்கள் சொல்லலாம் இன்னொருத்தரவாத அப்போ அப்படின்னா யாருமே குணவான் தோஷமான் இல்லாதனால சுவாமி இனிமேல் யார்கிட்டயா குணம் இருந்துன்னா கூட சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னா நல்ல வந்து உபதேசம் நல்ல அப்படி அப்படி இருந்தால் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் வந்து எப்பவுமே என்ன பண்ணணும் குணத்தை சொல்வது தோஷம் இல்லை ஆனால் யாரும் குணமானும் கிடையாது அதான் குணதோஷம் புதோ கிருண் இந்து அப்படி ஒரு ஸ்லோகம் சொல்றது அதாவது எல்லாரையும் பாக்குறோம் ஒரு ஒருத்தர் குணமும் தெரியறது தோஷமும் தெரியறது அப்ப வந்து அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பிரச்சாரம் பண்ணுவோம் கூப்பிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு அவரோட குணத்தையும் சொல்லுவோம் வந்த உடனே கூப்பிட்டு வந்து பருங்க அவரோட குணங்களை தான் பற்றி பிரச்சனையாக சொல்லணும் அப்படி யாருக்கா அந்த எண்ணம் வருது கொஞ்சமா அந்த ஆளை பற்றி கொஞ்சம் சொல்லணும் அது சொல்ற தெரியுது அது தோஷத்தை சொல்றதுல நமக்கு ஆனந்தம் இருக்கு குணத்தை சொல்றதுல நமக்கு ஆனந்தமே இப்படியோ அப்படி மாட்டின்னு இருக்கும் விஷமா புதஹம் அறிஞர்கள் அறிவாளிகள் குணதோஷ் கிருண் குணத்தையும் தோஷத்தையும் பெருற்று பார்த்து புரிஞ்சுக்கொண்டு தெரியுறது நான் என்ன பண்றேன் நீங்க தான் சொன்ன வஸ்து தந்திரம்னு அது கொஞ்சம் வேதாந்தம் படிச்சவங்களுக்காக சொல்றேன் அது தானா தெரியுது நான் நானா வேணும்னு தெரிஞ்சுக்கிறேன் அது பார்த்தாலே வர தெரியுறது அப்படின்னா ஆனா வந்து எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இந்த சிவபெருமான் என்ன பண்றாருன்னா சந்திரனை தலையில் சூடின்ட்டுருக்காராம் விஷத்தை கழுத்தில் வச்சுட்டுருக்காராம் அந்த உதாரணத்தை சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா குணத்தை தலையில் வச்சு கொண்டாடு விஷத்தை உள்ளே போட்டு முன்னு அதை அழிச்சிடுவோம் சொல்லாதே சிவபெருமான் எப்படி விஷத்தை மு கழுத்தில் வச்சு அதை அப்படியே ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுறாரோ அது மாதிரி நீ வந்து குறைய யார்ட்டையும் சொல்லாதே குணத்தை தலையில் வச்சுன்னு கொண்டாடு அதெல்லாம் சொல்லலாம் எல்லாரையும் வாயார பாராட்டலாம் மனசார வாயார் இல்லாததும் சொல்லாதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது தான் வங்காட பரமேஸ்வரியே வங்காள விரிவா ஆதிபராசக்தி தேவியே உண்டா நீ இல்லைன்னா காவேரியே கிடையாது காவேரியே இல்லைன்னா எல்லாமே போச்சு சும்மா இதெல்லாம் தேவையில்லை அதுவே தோஷமாயிடும் குடத்தை சொல்றதே தோஷமாக மாறிடும் அதெல்லாம் அவசியம் சிரசா ஸ்லாகத்தையை பூர்வம் பரம் கண்டேதி இது நான் ஒரு இதுக்காக சொன்ன ய யாருமே குணவான்களும் கிடையாது குணவத்தியும் கிடையாது ஸ்ரீலிங்கத்திலையும் சொல்லணும் நிறைய பேர் இருக்கீங்க யாரும் குணவானும் கிடையாது யாரும் குணவத்தியும் கிடையாது யாரும் தோஷவானும் கிடையாது யாரும் தோஷவத்தியும் கிடையாது எல்லோரும் என்னன்னா ந ஸ்திரீ அதனால என்னன்னா சர்வம் பிரம்மமயம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் படிக்கப் போகிறோம் அதை ஆரம்பிக்கிறேன் ஸ்ரீ குருவையும் பகவானையும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பஞ்சதசி ஸ்லோகம் முதல் ஸ்லோகத்தை நான் ஆரம்பிக்கிறேன் நான் சொல்கிறேன் கொஞ்சம் பிரித்து பிரித்து சொல்லுவேன் திரும்ப சொல்லுங்க அதுக்கு பிறகு அர்த்தம் சொல்கிறேன் பரமாத்மாத்வயானந்த பூர்ண பூர்வம் சயையே ஜூத்திஷ்ஜீவர பூர்வம் ஜகத் பூவிஷீவ தமிழ் இந்த புகைப்புரை படிங்க சிருஷ்டிக்கு முன் இரண்டாவது அற்றவராய் ஆனந்தம் நிறைந்தவராயிருந்த பரமாத்மா தன்னுடைய மாயாசக்தியால் தானே அதாவது தானாகவே ஜெகத்தாக ஆகி அதில் ஜீவன் என்ற ரூபத்துடன் பிரவேசித்தார் இது ஒரு விஷயம் முக்கியமாக சொல்கிறார் நம்மல்லாம் என்ன நினச்சிக்கொண்டிருக்கோம்னு கேட்டால் நம்ம பிறந்திருக்கோங்கிறதே மறந்துப்போம் செத்துடுவோங்கிறதும் தெரிய மாட்டேங்குது இருந்துகிட்டே இருக்க போகிறோங்கிற மாதிரி இன்னமும் இருந்துட்டே இருந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்க போகிற மாதிரி ஒரு பிரமை நமக்கு தொடர்ந்து இருக்குது பெரியவங்க சொல்லிகிட்டே இருக்கு இது இதை நினச்சி பார்க்கணும் தினம் நம்ம வந்திருக்கோம் போக போகிறோம் ரிஷிகேஷத்துக்கு வந்திருக்கோம் ரிஷிகேஷத்துக்கு போக போகிறோம் அதே மாதிரி உலகத்துக்கு வந்திருக்கோம் உலகத்தை விட்டு போக போகிறோம் அது மறந்துவிடும் அது எப்போவுமே இருக்க போகிற மாதிரி எனக்கு அப்புறம் இந்த குழந்தைங்கள்லாம் எப்படி தான் வாழப்போதும் தெரியும் அப்படின்னா எப்படியும் வாழத்தான் போகிறாங்க அவங்களும் சாதத்தான் போகிறாங்க இதையே சுவாமி இப்படி நினைக்கணும் இதெல்லாம் அமங்கலம் அமங்கலம் இல்லை மங்களம் நினைச்சாலும் சரி அமங்கலம் நினைச்சாலும் சரி உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சி அதை ஒன்றும் பண்ண முடியாது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் மண்ணில் நமக்கே இடம்ம இருந்த வந்து போய்டே இருக்கு நீ அப்புறம் வந்து இங்க ஆசிரமத்திலே வந்துட்டோம் இருநூறு பேர் வந்துட்டோம் வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இடமே இல்லாம போயிடும் அதனால உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிறது அதாவது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா ஒரே பொருள் தான் இருந்தது இப்போ அதுதான் இருக்கு எப்பவும் அதுதான் இருக்கும் ரெண்டாவதாக ஒரு பொருள் மூன்று காலத்திலும் இல்லை ஆதவ் அந்த ஆஸ்தி வர்த்தமான அப்படின்னு மாண்டோக்கிய காரிகையில ஒரு இடத்துல சொல்லிருக்கு அதாவது எது ஆரம்பத்திலையும் முடிவுலையும் கிடையாதோ அது இருக்கிற போதும் இல்லாத மாதிரிதான் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆதவ் அந்த நா இப்பவும் அப்படித்தான் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அவத்தா வத்தியான பார்த்த அவ்வநேவ் கா பரிதேவன இதுக்கு மேலே போயிடுத்து மாண்டிகைகாரிக்கு கீதையில் பகவான் என்ன சொன்னார்னா உயிர் தோற்றத்துக்கு வராத நிலையில் உயிர்கள் இருந்தன தோற்றத்துக்கு வந்துள்ள நிலையில் இருக்கிறது இனி தோற்றத்துக்கு வராத நிலைக்கு போகிறதுனா அவ்வக்தாவஸ்தையிலிருந்து வியக்தாவஸ்தைக்கு வந்து திரும்பவும் அவ்வக்தாவஸ்தைக்கு ஜீவராசியெல்லாம் போயிடுதுன்னு கௌடபாதரை சொல்கிறார் முதல்லையும் கிடையாது பின்னாடியும் கிடையாது இருக்கிறவங்க மாதிரி என்ன இருக்கவா இருக்குது ஒன்றும் கிடையாதுன்ட்டார் கிடையவே கிடையாது நம்மளானால் இருக்கோ இருக்கோம்னு நினச்சு சொன்னாங்க இல்லாததற்கு இருப்பு கிடையாது இருப்பது இல்லாமல் போவதில்லைன்னு கீத இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு நாசத்தோ வித்தியதே பாவஹா நாபாவோ வித்தியதே சதாஹா உபயோர்டோ தத்துவ தரிசினி ஆகையினால இல்லாதத போய் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கும் இருக்கிறத போய் இல்லேன்னு நினைச்சுட்டு இருக்கோம் அறியாம சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்கறதுன்னா இருக்கிறத இருக்குன்னு புரிய வைக்கிறது இல்லாததை இல்லாததுன்னு புரிக்கிறது புரிய வைக்கிறது அனையோஹோ உபயோகோ அந்த தத்துவதரிசிபிகி திருஷ்டா அசத் அசதேவ சத் சதேவ இது தத்துவதரிசிபிகி திருஷ்டா அதனால ஒரே பொருள்தான் இருந்தது ரெண்டாவதா ஒரு பொருளும் கிடையாது அத்வைத பிரம்மன் அது மாயினால இப்படி ஆயிடுத்து வேதத்துல ஒரு இடத்துல சொல்லியிருக்கு சோ காமத்தும் பிர ஜேதி சதப்போோத்தப்பசேவாவிஷத் துவிஷ் நருத்தஞ்சய விஜானஞ்ச விஜானஞ்ச சிறத்தபவத் தன தத் ஆத்மா ஸ்வயம் அகூருத்த அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு அது பிரம்மன் தன்னை தானே உலகமாக வானாகி மண்ணாகி வழ வழியாகி ஒளியாகி ஊணாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என்று சொல்லி வாழ்த்துவனே தமிழ்லேயும் பாட்டு கிளீனாக இருக்கு அதனால் ஒரே பொருள் தான்ப்பா இத்தனையும் ஆயிருக்கு விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் என்பாவாய் எல்லா எதை எடுத்துக்கொண்டாலும் சரி வெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி ஒரு வார்த்தை நீங்க மாத்த முடியாது வந்து இந்த தத்துவத்தையே இப்படி அழகா மாத்தி எல்லாம் பாடி வச்சிருக்காங்க நிறைய இருக்கு எல்லா உலகமும் ஆனாய் நீயே அப்படின்னாரு முதல் வரியில அப்புறம் என்னாச்சுன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கேங்க ஏகம்பம் மேவி இருந்தாய் நீ ஏ அடுத்த பாட்டு இப்படி நிறைய பாடல்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் பரவி இருக்கு நம்ம தேசத்தில் எந்த புஸ்து எடுத்தாலும் இருப்பது ஒரே பொருள் மெய்ப்பொருள் ஒன்றே இருக்கிறது ஒன்றே இருக்கு இரண்டாவதாக ஒன்று இல்லவே இல்லை சொல்லப்போனால் ஒன்றுங்கிறதுக்கு எப்போ மதிப்புன்னா ரெண்டாவதாக ஒன்று இருக்குன்னா தான் ஒன்றுங்கிறதுக்கே மதிப்பு ரெண்டாவதா ஒன்று இல்லு சொல்றதான் சாஸ்திரம் ரொம்ப முக்கியமாக சொல்றது அத்வைதம்னு சொல்றேன் பாருங்கள் முதல்ல வார்க்கு பாருங்க பரமாத்மா அந்த ஒரு எஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்கு அது ஆக வச்சுங்க துவயானந்த பூர்ணஹான்னு படிச்சுடாயின் பரமாத்மா அத்வயானந்த பூர்ணகா ஆயில்ல பரமாத்மா அத்வயானந்த பூர்ணகா அத்வயானந்தபூர்ணா பரமாத்மா பூர்வம் ஸ்வமாய ஜகத் பூத்வா ஜீவரூபத்திராவிஷத்து நான் உங்களுக்கெல்லாம் போர்டில் அந்த அண்மயம் எல்லாம் எழுதி போட சொல்கிறேன் அப்புறம் அதாவது பதவுரை எல்லாம் எழுதி போட சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ கடவுளுக்கு லக்ஷணம் சொல்லப்படுது பரமாத்மா ஜீரூபத்திராவிசது பரமாத்மா தான் ஜீவனாக ஆனார் கடவுள்தான் மனிதன் ஆனார்னு ஆரம்பிக்க நம்ம பாஷையில சொல்லிக்கணும் சிலதெல்லாம் இறைவனே மனிதனாக தோன்றினார் நம்ம சாதாரணமா என்ன சொல்றோம் மனிதன் வந்து இது பண்ணா தெய்வம் ஆகலாம்னு சொல்றோம் ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குன்னா கடவுள்தான் மனிதனாக ஆயிருக்கார் அப்படியா இத்தனால விழுந்து விழுந்து கும்பிட்டுருக்கேன் நான் தானே அது அவற்றி என்னெல்லாமோ கேட்டுட்டு இருக்கேன்னு அதை கொடு இதை கொடு அப்ப நான் என்னத்தை கேட்கணும் நானே அதுதான் என்னத்த கேட்கணும் அனவசியமா இத்தனை முட்டாள்தலாம் பண்ணிட்டு இருக்கேன் போட்டுருக்கு அப்படிலாம் தோணும் எல்லாம் ஸ்லோகம் படிக்க படிக்க உங்களுக்கு புரியும் அதாவது ஒரு பொருள் தான்ப்பா இருந்தது ரெண்டாவதா ஒரு பொருளுமே கிடையாது அத்வயம் அத்வயம்னா என்ன திருஷ விலட்சணம் அதாவது அறியப்படு பொருள் ஒண்ணுமே கிடையாது அந்த மெய்ப்பொருள் ஒண்ணுதான் இருந்தது அத்வயம்னா இரண்டற்றதுன்னு அர்த்தம் ஆனந்த பூர்ணகா ஆனந்த பூர்ணஹான்னா என்ன அர்த்தம் முழுமையான ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம் நம்ம அனுபவிக்கிற ஆனந்தம்னா என்னது பூரி பூரி ஆனந்த பூர்ணந்த பூரி ஆனந்தம் தான் நம்மளது பூர்ணானந்தகான்னு சொன்னால் என்ன அர்த்தம் பூர்ணானந்தத்துக்கு எதிர்ப்பதம் எழுதுக அல்பானந்தா பூர்ணானந்தத்துக்கு எதிர்ப்பதம் எழுதுகன்னா என்ன எழுதணும் அல்பானந்தகான் தான் எழுதணும் நம்ம அனுபவிக்கிற ஆனந்தம் எல்லாம் வந்து வந்து போகிறது துன்பம் கலந்த சிறு இன்பம் தமிழில் சொல்லணும்னா துன்பம் கலந்த சிறு இன்பம் ஆனால் பூர்ண ஆனந்தம்னு சொன்னால் துன்பம் கலா கலவாத பேரின்பம் முழுமையான இன்பம் பகவானுடைய ரூபம் சச்சிதானந்த ரூபம் சொல்ற மாதிரி பூர்ணமா இன்பமே உருவானவர் அவருக்கு இன்னொரு பேருன பரமாத்மான்னு சொல்றோம் பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்றோம் இங்க ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் முக்கியமா நானேலுமுள்ள கருத்துக்களை நாடையோம் ஓ ஈஷரோ குருராத்மேதி மூதவி வோமவத்வேயிணா மூர்த்த பூர்ணமத பூர்ணமி பூர்ணாக பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாதாய ம் ஷாத்திஷாத்திஷாத்திஹரி ஓ